வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்துல நாம வந்து ஒரு பற்றது மிகப்பெரிய ஞானியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் சான்றாக விளங்குவது என்ன தெரியுமா நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவது இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா அறிவு அப்படிங்கறத பயன்படுத்தி நம்மளுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த ஐம்புலன்களை எப்படி கட்டுப்படுத்தது அப்படின்னா ஒருவருக்கு ஓவியங்கள் அல்லது காட்சிகள் மெல்லிசை கேக்குது ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த இசை கேக்குறதுக்கு அப்படி இருக்கு வாய்க்கு சுவையான உணவுகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி ஐம்புலன்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஒரு இடத்துல இருக்கு ஆனா நம்மளால அத ஒண்ண மட்டுமே உணர முடியும் அல்லது அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தா என்ன பண்ணுவோம் கண்டிப்பா மனம் எல்லா பக்கமே தடுமாறும் இல்லையா எல்லாத்தையும் அடையணும்னு மட்டுமே அலையும் அல்லது அலை மோதும் அப்படிப்பட்ட அலை முதல தடுக்கணும் ஒரு ஞானி ஆற்றை கடக்கிறதுக்காக தன்னோட சீடரோட போயிட்டு இருந்தார் அந்த இடத்துல ஒரு இளம் பெண் அரைவுரை ஆடைகளோடு நின்றுட்டு இருக்காங்க அந்த ஞானியோடு சேர்த்து ஆற்றை கடப்பதற்காங்க அப்போ அந்த ஞானிகிட்ட உதவி கேட்கறாங்க நான் எப்படி இந்த ஆற்ற கிடக்குறதுன்னு அப்படியா இந்த கூடைக்குள்ள ஏறி கூந்துக்கோ நான் உன்ன ஆத்த கடந்து விட்டுறேன் அப்போ இந்த கூடைக்குள்ளோந்துக்கோ உக்கார வச்சுட்டு ஆற்றை கடந்து கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாரு ஆசிரமத்துல போய் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சீடனுக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள அவர் எப்படி அந்த இளம் பெண்ண தன்னோட தோல் மேல உக்கூர வச்சு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான் அந்த காட்சிகள் எல்லாம் அவனுக்கு வருது வெவ்வேறு எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வருது அப்போ நேரடியாக போய் அந்த ஞானிகிட்டேயே கேட்குறாரு ஐயா நீங்கள் ஞானி துறவிங்கிறீங்க ஆனால் ஒரு இளம் பெண் அதுவும் அரைகுடைய ஆடைகளோடு இருக்காரு அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க நீங்கள் ஞானிங்கிறதுனால ஒரு கூடையில் கூற சொன்னீங்க அந்த பெண் கூற மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனால் நீங்கள் உங்களோட தோல்மையில உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்களே அப்ப எப்படி நீங்க துறவியா இருக்க முடியும் அந்த நெறி வரவில்லை அல்லது அந்த பக்குவம் வரவில்லை ஆகியனால நீ இன்னும் முயற்சிக்கு வேணுங்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய ஐம்புடைய ஆசைகளை விருப்பங்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் நாம் பற்றற்று வாழ முடியும் இந்த நெறிபிரளாமல் நடக்க முடியும் உணர்ந்த வள்ளுவர் அழகாக சொல்கிறார் அறிவு என்னும் அங்குசம் கொண்டு அதாவது யானை அடக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த அங்குசம் அறிவு அந்த அறிவு என்னும் அங்குசம் கொண்டு நம்மளுடைய ஐம்புலங்களையும் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அடக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே நாம் மிகவும் விளங்குவோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி நான்கு உரன் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோவித்து மீண்டும் குரல் உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் என்னும் வைப்பிற்கோவித்து இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ நன்றி